என்னிடம் என் அடியார்களின் மிக விருப்பமானவர் நோன்பு திறப்பதை விரைந்து செய்பவரே என்று அல்லாஹ் கூறியதாக நபி அலிசல்ல அவர்கள் கூறினார்கள் ஏழு பூஜ்யம் பூஜ்யம் இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்